ஒரு கணவாயிலும் நேராக அமைந்திருக்கும் தற்போது அங்குள்ள பள்ளிவாசல் இருக்கும் மேட்டை தம் இடதுபுறமாக ஆக்கி அந்த பள்ளியிலிருந்து பத்து முழ தூரத்தில் உள்ள கருப்பு மேட்டில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று இப்னு உமர் அதி அல்லாஹும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் குறிப்பு இந்த பாடத்தில் உள்ள பத்து ஹதீஸ்களையும் சில பேர் ஒரு ஹதீஸாக கணக்கிட்டுள்ளதால் எண்களில் வித்தியாசம் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும்